எல்லாம் செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தி எல்லாந்தல்லான் தனை ஏத்தி நெஞ்சில் நீனைந்து நீனைந்து நாள் இனமும் பழிந்து யாகம் தனில் தான் தீயாவாய் தீபாவளி கரம் பிடித்த பாண்டவர்க்கு காதலுடன் சிரித்தது கௌரவர்க்கு கடலானாய் கார் குழலை விழித்தது யாகில் உதித்த தாயே நீ கருணை புரிவாயே வீரகந்தம் வாசனையே மணக்கிறதே தீரமுடன் வீரப்பம்பை முழங்கிறதே மஞ்சள் எனும் மாதாவே வந்திடு தஞ்சமேனும் மடியவர்கள் தன்னருளை தந்திடு யாகம் தானில் ஒளித்த தாயே நீ கருணை புரிவாயே கோகுலத்து நாயகனாம் கோபாலன் சோதரியே குலதெய்வம் குறை தீர்த்து ஆதரியே பூத்தவன கருமுகிலே புகழ் மாலை சூட்டிடு பூத்தவளின் புகழ் பாடும் பிள்ளை கவி கேட்டிடு யாகம் தானில் உதித்த தே நீ கருணை புலிவாயே நெஞ்சில் நினைந்து நினைந்து நாங்கள் தினமும் பணிந்து யாகம் தனி உதித்த தாயே நீயே கருணை புலிவாயே அரகர நம பார்வதி பதைய அரக கோபிகாரமணிந்தா கோவிந்தா வெற்றி வேல் முகனுக்கு அருகரா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயிப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே கிருஷ்ணன் தூதி மூன்றாம் பாகம் குந்தி தேவியும் கர்ணனும் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறோம் திருதராட்டிர மகாராஜா துரியோதனன் துச்சாதனன் ஜகுனி போன்ற கர்ணனோடு சேர்ந்து அத்தனை பேரும் துராலோசனை செய்கிறார்கள் இறைவன் கிருஷ்ணரை அழிப்பது எப்படி அங்கே என்ன பண்ணினாங்க துரியோதன சபையில் ஆலோசனை துராலோசனை அவங்க அப்பா சொல்றார் திருதராட்டர் மகாராஜா துரியோதனா பாண்டவரின் நாடு கழிக்கிற என்ன இல்லை இந்த கிருஷ்ணன் ஒருவன் இருந்து கொண்டுதான் இதெல்லாம் பண்றான் கிருஷ்ணன் போய் பாண்டவரை சந்தித்து இந்த விஷயத்தை அப்பா உங்களுக்கு என்ன அறிவு குறைந்துட்டதா தூதரை கொல்லலாமா அப்படியே கொல்றது ஆண்டவன் அல்லவா அவர் என்ன சராசரி மனிதனா யார் யாரை கொல்லக்கூடாது என்று அங்கே ஒரு அருமையான கருத்தில் பேசுகிறார் விகர்ணன் வயதானவர்கள் குழந்தைகள் பிராமணர்கள் நோய் உடையவர்கள் ஓதுவாமூர்த்திகள் பெண்கள் இவர்களை கொல்ல கூடாது கொள்ளலான் அர்த்தம் இல்லை எந்த சந்தர்ப்பத்திலும் இவர்களை கொல்லவே கூடாது என்பது தாத்யம் இந்த வார்த்தை கேட்டுடனே துச்சாதனம் பார்த்தான் இவன் யாரா உள்ள விட்டது நாம் எப்ப நல்ல திட்டம் போட்டாலும் எதிரமாறாவே பேசுவானே என்று தட்டி வெளியிலே துரத்துகிறான் கேட்டிருந்த ஜகுனி பேசுகிறான் பிகர்ணன் சொல்வதிலே ஒரு விவேகம் இருக்கிறது தூதரை கொல்லக்கூடாது தூதரை சிறை சொல்லி ரகசியமாக கொண்டுடலாம்னு அந்த காலத்திலேயே திட்டம் போட்டாம் பாருங்க உன்னுடைய மாளிகையிலே பெரிய பள்ளம் எடுத்து ஆயுதங்களுடைய வீரர்களை உள்ளே விட்டு மேலே மூங்கில் பத்தை போட்டி கம்பளி ஆடை போட்டி பொய்யாசனம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பொய்யாசனம் போட்டி மறுநாள் காலையில போய் விதிர மாளிகையிலே தங்கியிருக்கிற கிருஷ்ணனை அழைத்து வந்து நேற்று ராஜசபை வந்தபொழுது உங்களுக்கு முழுமையான மரியாதை செய்யவில்லையாம் அரசர் பெருமான் அதனாலே உங்களை கௌரவித்து அனுப்ப முயற்சிக்கிறார் வாரிங்களே அழைத்து வந்து பொய்யாசனத்திலே அமரை செய்தால் மூயங்கில்கள் நெரு என்று உடைந்து உள்ளே விழுவான் பள்ளத்திலே கிருஷ்ணன் அங்கே நம்முடைய ஆட்கள் வீரர்கள் அழிப்பார்கள் வெளியில் செய்தி கிருஷ்ணனை சிறைத்திருக்கிறோம் தூதுவரை சிறைவிப்பதற்கு அரசர்களுக்கு உரிமை உண்டு என்று மாஸ்டர் பிளான் ஜகுனி சொன்னான் துரியோதனிகு சரி என்று பட்டது உடனே இரவோடு இரவாக பள்ளம் எடுத்தான் அந்த பள்ளத்திலே லட்சோப லட்சம் வீரர்களை பயங்கர ஆயுதங்கள் கொடுத்து நிறுத்துகிறான் அரக்கர்கள் ஒரு லட்சம் பேர் பப்பரர் இரண்டு லட்சம் பேர் வில் வீரர்கள் லட்சம் பேர் அனைத்து வீரர்களும் நாற்பது லட்சம் பேர் இறைவனை அழிப்பதற்கு நாற்பத்தி லட்சம் பேர ஆயுதங்களோடு பயங்கர ஆயுதங்களோடு உள்ள ஆண்டவன் மிதிர மாளிகையிலே ஓய்வெடுத்துக் கொண்டு தொலைக்காட்சியை பார்க்கிற மாதிரி பார்த்து இந்த நாற்பத்தி லட்சம் பேரும் குருட்சேத்திர பூமியில பாண்டரு இரோதியா வருவான் இந்த பள்ளத்திலேயே இருக்கட்டும் நாளை நான் அவர்களை கடைந்து விடுகிறேன் அழித்து விடுகிறேன் ஒழித்து விடுகிறேன் என்று பகவான் சிரித்துக் கொண்டே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் மறுநாள் காலையிலே துரியோதனனால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் எதிராழ்வாருடைய மாளிகை வந்து ஆண்டவனே நீங்கள் சபை வந்தபொழுது மகாராஜா சரியாக கௌரவிக்கவில்லையாம் அதனாலே உங்களை வரவழைத்து கௌரவிக்க வேண்டும் என்று முடிவு தயவுசெய்து வருகி தர வேண்டும் என்று போய் நல்லவர்கள் போலே அழைக்கிறார்கள் மாதவன் இருந்த கோயில் வந்து அடி வணங்கி மன்னன் ஏதுவர் ஆடி அங்கை தோன்றலே துளபமாலே யாதவ குலத்தரு எழுந்தருள்கன்றான் இன்றியம் மேடகு அரசன் என்றார் விரைந்து என்ற ஆனாலே அனுப்பட்டு அத்தனை வீரர்களும் பகவானை அழைத்து செல்லுகிறார்கள் பகவானும் வேகமா போனாராம் விரைந்து சென்றான் ஏன் நிறைய வேலை இது அத்தினாபுரியில் அந்த கோட்டி வாயிலை அடைந்தவுடனே அங்க வாயில் காப்பாளர்கள் கிருஷ்ணரை தவிர வேற யாரையும் உள்ளே விட அனுமதி இல்லை பாதுகாப்பு பல மாறியது சாத்தகி ஆழ்வார் சொன்னாரு அண்ணா ஏற்கனவே துரியோதன குறுக்கு உடையவன் உங்களை தனியே அழைக்கிறான் ஏதாவது சூது மார்க்கம் செய்வானோ என்று நான் அஞ்சுகிறேன் பகவான் சிரிக்கிறார் சாத்தகி என்னை இந்த துரியோதனால் என்ன செய்துவிட முடியும் என்று நினைக்கிறாய் பேசாமல் இரு நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் பகவான் உள்ள போனார் அத்தனை பேரை எழுந்து வந்து அதிகமா வளைந்து வளைந்து வணக்கம் போடுகிறார்கள் ஏன் நல்ல வணக்கம் இல்லை அந்த பொய்யாசனத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஆசனத்தை காட்டினார்கள் ஆண்டவனே அமருங்கள் அமறிங்கள் பகவான் போய் அமர்ந்து கொண்டு தன் உடம்பிலே இருக்கிற சுமையை அதிகபாகம் குறைத்துக் கொண்டு வெறுமனே அவர்களை வேடிக்கை காட்டினார் ஒன்று துரியோதனை துச்சாதனனை பார்த்தான் என்னடா இரவெல்லாம் கண்விழித்து பணியாற்றினீர்கள் துச்சாதனே கர்ணனை பார்த்தான் கவனிக்கலாம் என்ன மேற்பார்வை பார்த்தீர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே பதற்றம் அடைகிறார்கள் பகவான் குன்னகை பூத்தவாறு தன் உடம்பில் உள்ள சுமையை மீண்டும் தந்தார் நெருநெறி என்று அந்த மூங்கில் உடைந்த ஆண்டவன் உள்ள போகத் தொடங்கினார் இந்த நான்கு பேரும் மாறி மாறி கைக்குலுக்கு கொண்டார்கள் மாமா பலே மாமா பலே அழியப் போகிறான் கிருஷ்ணன் ஒழியப் போகிறது நம்முடைய பகை என்று மனம் மகிழ்ந்தார்கள் ஆனா என்ன நடந்தது என்று வீரம் நின்று நெஞ்சுல கொன்று பாடும் பாடி நின்று நிமிர்ந்தனே ஒன்றி படிம்படி நின்று நிமிர்ந்தன நே உலகமே அழிந்துவிடும்படியாக அழிக்கிறேன் என்று கோபிப்பது போலே பொய்க்கோபம் கொண்டார் ஆண்டவன் கிரிகிரி கிரிகிரி கிரிக பகவானுடைய திருமுடியானது விண்ணுலகத்தை தாண்டி செல்லுகிறது திருவடியானது அதலம் சுதலம் விதலம் திராதலம் மத்தியமம் பாதாளம் எல்லா உலகங்களையும் தாண்டி நாக உலகத்தை தாண்டி சொல்லுகிறதை பார்த்தார்கள் நாக கூட்டங்கள் ஆண்டவனே கண்ணா மணிவண்ணா கோவிந்தா கோபாலா கோபம் உலகத்தை அழித்து விடாதீர்கள் வேண்டுகிறார்கள் அத்தனை பேரும் பகவானுடைய திருமுடியானது விண்ணுலகத்தை தாண்டி சென்றவுடனே அங்கிருக்கிற தேவர்கள் அந்தரவான வாசிகள் அத்தனை பேரும் காட்டிலே இருக்கிற முனிவர்கள் பகவானுடைய தரிசனம் பெற்றி வழிபடுகிறார்கள் சபையிலே இருக்கிற பெரியோர்கள் எல்லாரும் எழுந்து வழிபடுகிறார்கள் உலகமே இறைவனை வழிபடுகிறது உலகமே இறைவனுடைய வடிவத்தை கண்டு அஞ்சுகிறது காரணம் ஆயிரம் ஆயிரம் கரங்களை வரவழைத்து பயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் தன்னுடைய திருக்கரங்களிலே வரவழைத்து தன்னுடைய திருவடியிலே இருக்கிற கால் சலங்கையிலே சில திருக்கரங்கள் பழுத்தை மார்பை அலங்கரிக்கிறது பதக்கங்கள் சில திருக்கரங்கள் அப்படி கோபமா பகவான் பண்றாரு துரியோதனன் பயப்பில்லை உலகம் நடுங்குகிறது துரியோதனன் பயந்தவன் இல்லை ஏன் யாரெல்லாம் பகவானுடைய வடிவத்தை கண்டார்கள் அஞ்சினார்கள் இந்த துரியோதனை இடம் பெயரவில்லை பகவானுடைய விஸ்வரூபத்தையும் பார்க்கவில்லை அதனாலே தைரியமா உட்கார்ந்துங்கிறான் என்னை அழிப்பதற்கே முதல் முதலிலே இந்த ஆலோசனை சொன்னது திருதராட்டிர மகாராஜா தான் யார் என்பதை அவர்கள் காட்ட வேண்டுமென்று பிறவி குருடாயிருக்கிற அந்த அரசனை பகவான் பார்வை தந்தார் பார்க்கிறார் திருதராட்டிர மகாராஜா வானன நிமிர்ந்த தோற்றம் மலையன திரண்ட தோள்கள் உலகமே கிருஷ்ணனாக கிருஷ்ணனே உலகமாயிருக்கிற காட்சியை கண்டு மகிழ்கிறார் அண்டவனே உங்களை போய் சாதாரண மனிதன் என்று எண்ணினே இதுவரை எந்த காட்சியும் பார்க்காத அடியேன் உங்கள் வடிவத்தை முழுமையாக கண்டி மகிழ்ந்தேன் நீங்கள் கொடுத்த இந்த பார்வை எடுத்து விடுங்கள் கோபாலா தொடர்ந்து எனக்கு பார்வை இருக்குமானால் துரியோதன செய்கின்ற பாவ காரியங்களையெல்லாம் நான் பார்க்க வேண்டி என்று வேண்டினான் பகவான் வடிவத்தை பார்த்தவுடனே நல்ல அறிவு வந்தது திருநாட்டர் மகாராஜாவுக்கு பார்வை பகவான் எடுத்துக்கொண்டார் இந்த நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் உள்ள அரக்கர்கள் மல்லரறி பப்பரறி நாற்பத்தி லட்சம் பேரையும் பாத்திரத்திலே பருப்பு போட்டி வேக வைத்து கல் போட்டி மத்தாலே தாய்மார்கள் பெண்கள் கடைந்து எடுப்பார்கள் அது போலே பகவான் கடைந்து நாற்பத்தி லட்சம் பேருடைய உதிரமும் பீரற்றி வெளியே வருகிறது வாரி வாரி பாதங்களாலே வீசி எரிந்தார் அத்தனை பேரும் இறந்து மடிந்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமா பகவான் உருவத்தை குறைத்துக் கொண்டு அடே துரியோதனா என்னை அழிக்கவா பள்ளன் போடுகிறாய் ஒரே வினாடியிலே உன்னை அழிப்பேன் பீமஜேனன் சபதம் பொய்யாகுமே என்று உனக்கு உயிர்பீச்சு அழித்து செல்லுகிறேன் என்று இறைவன் வேகமா பரப்பிட்டார் அந்த சபையிலே அமர்ந்திருந்த கர்ணன் அருகிலே வந்து கர்ணா உன்னுடைய பிறப்பு ரகசியங்கள் தெரியுமா தெரியாது சுவாமி என்னுடைய வாழ்நாள் முடிவதற்குள்ளதை தெரிந்து கொள்ள மாட்டேனா என்ற இயக்கம் எனக்கு இருக்கிறது என்னை பெற்ற அந்த தெய்வ தாயை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு இருக்கிற நான் சொல்லுகிறேன் கர்ணா உன்னை பெற்றவர்கள் அரச மாதா குந்தி தேவி உன்னுடைய தகப்பன் ஆயிரம் கரங்களை ஆதித்த பகவான் சூரியன் உன்னுடைய அன்பை சகோதரர்கள் பாண்டவர்கள் தெரியாத காரணத்தினாலே பகைவனாயிருக்கிற துரியோனத்திலே சேர்ந்து விட்டாய் இப்பொழுது பகை என்று சண்டை என்று போர் என்று வந்து உன்னுடைய சொந்த தம்பியர் பாண்டவர் பக்கம் இருப்பதுதானே நியாயம் உண்மைதான் கிருஷ்ணா ஆனால் இன்று நீங்கள் சொல்லி தெரிந்து கொண்ட இந்த பரப்பு ரகசியத்தை தெரியாத காலத்திலேயே எனக்கு பேராதரவு அளித்தேன் அருமை சகோதரன் துரியோதனனை விட்டுவிட்டு நான் எப்படி வர முடியும் ஆரென்றியை அரசு ஆக்கி முடிசூற்றி சிறும் திறமும் தனது பெரும் திருவும் எனக்கே தெரிந்தளித்த பாருங்க அறிய முற்று வர்க்கும் பயதீர்வென்றி வாழ்ந்தவர்கும் செய்ன்றி போற்றாதவரில் போதேனோ என்ன யார் என்று தெரியாத காலத்திலேயே அரச பதவியை தந்து செல்லும் தந்து எனக்கே தெரிந்தளித்த உத்தமன் துரியோதனன் அபாய காலத்திலே இருக்கிறான் ி பாண்ட தம்பிமார் என்று தெரிந்தது தெய்வத்தாய் குந்திதேவ் என் தாய் என்று தெரிந்தவுடனே நான் பாண்டவர் பக்கம் செல்வேனானால் செய்த நன்றியை மறந்த பாவியாக மாட்டேனா கிருஷ்ணா கண்டிப்பாக நான் பாண்டவர் பக்கம் போகேன் என்று ஆசா அப்பால் பற்றி கர்ணன் பேசினார் வேறு யாராவது வந்து அழைத்தால் செல்வாயோ கர்ணா இல்லை கிருஷ்ணா இல்லை என் தாய் அழித்தாலும் போகேன் ஆஹா தான் இருக்கிற பகுதி தோல்வி அடையப் போகிறது என்று தெரிந்திருந்தும் செய்த நன்றியை மறவாமல் இந்த கட்சியிலேயே இருப்பேன் என்று பேசுகிறாயே உன்னுடைய அரசியல் நேர்மையை பாராட்டுகிறேன் கருணா வருகிறேன் என்று இறைவன் விடை பெற்றார் ஆண்டவன் வெளியில போகிற பொழுது அஸ்வத்தாமா எழுந்து பின்னாடியே ஓடனார் அப்ப ஜெகனி சொல்லுகிறான் துரியோதனா நம்முடைய பகைவன் கிருஷ்ணன் கிட்ட இந்த அஸ்வத்தாமனை என்ன பேச்சு வேண்டியிருக்கு அவன் என்ன பேசுறான் கவனினார் துரியோதன ஓடி போய் கவனிக்கிறார் அவர்கள் பேசிக்கொள்வது காதல ஏதோ கைஜாடியா தலை பார்க்கிறார் மாமா எனக்கு ஒன்னும் புரியலேன்னா அங்க என்ன நடக்குது அஸ்வத்தாம சிரஞ்சீவி அவரை யாராலும் அழிக்க முடியாது போரிலே வெல்லலாமே கொல்ல முடியாது இந்த அஸ்வத்தாமனை நம்பி சேனாதிபதவி தருவானால் துரியோதனே பாண்டவர்களுக்கு வெற்றி சிரமமாக இருக்கும் அதனால் பகவான் அஸ்வத்தாமன் வந்தவுடனே அஸ்வத்தாமா போரிலே ஒரு வேளை துரியோதனை உனக்கு சேனாதிபதி கொடுத்தாலும் நீ ஏற்றுக்கொள்ளாதே சேனாதிபதி பதவி நீ ஏற்க மறுப்பாயினால் பாண்டவர்கள் வெற்றி நிச்சயம் நீ அந்த தலைமை வகுத்தால் பாண்டவர்கள் தோல்வி இந்த நேரத்தில் அஸ்வத்தாமனால எதையும் சொல்ல முடியல அண்டவனே நான் வந்தது மன்னிப்பு கேட்பதற்காக அரச சபையிலே நீங்கள் வருகிற பொழுது முழுமையான வரவேற்பு அளிக்க முடியவில்லை துரியோதனுடைய கடுமையான உத்தரவு என்னை தடுத்தது என்று மன்னிப்பு காட்டான் இப்போ பகவானுக்கு அஸ்வத்தாமனை நம்ப முடியல அதனால் என்ன பண்ணினார் தன் கரத்திலே இருக்கிற விரலில் இருக்கிற மோதரத்தை தானாக கழண்டு விழுற மாதிரி ஒரு நாடகம் ஆனார் உண்மையிலே இறைவனை தெரியாமலேயே விழுவதாக அஸ்வத்தாமா எண்ணி அந்த கனையாழி ஆகிய மோதரத்தை எடுத்து பகவான் கையிலே கொடுத்தார் ஆண்டவனே தங்கள் கனையாழி கீழே தவறிவிட்டது ஆண்டவன் அதை கவனிக்காத மாதிரி மேலே பார்த்து அஸ்வத்தாமா மேலே பார் மேகங்கள் சர்பித்திருக்கிற காட்சியை பார்த்தால் மழை வருவோம் ஆம் சுவாமி மழைதான் வரும் என்று எண்ணுகிறேன் சொல்லிக்கொண்டே கனையாழி கொடுத்தார் ஆண்டவன் பேசிக்கொண்டே கனையாழி வாங்கினார் துரியோதனம் தலைப்பிச்சிக்கலாமான் மாமா விளக்கம் சொல்லுங்க துரியோதனா இன்னுமா உன்னை புரியல துரியோதன பக்கம் இருந்து கொண்டே பாண்டவரின் வெற்றியை தேடி என்று கேட்கிறான் கிருஷ்ணன் பிறகு சரி என்று சம்மதிக்கிறான் அஸ்வத்தாமே அப்படியா சத்தியமாகவா என்று கேட்கிறான் கிருஷ்ணன் சத்தியமாகத்தான் என்று பூமி தேவியை தொற்று ஆகாயத்தை பார்த்து கைச்சத்தியம் செய்கிறான் இன்னுமா புரியவில்லை இந்த இடத்துலதான் ஜகுனி யார் என்பதை நாம் உறந்து கொள்ள வேண்டும் உறவின் முறையாலே துரியனுக்கு ஜகுனி தாய் மாமனாக இருக்கலாம் ஆனா மகாபாரத யுத்தத்தை நடத்துவதற்கு தேவர்கள் பகவானுக்கு உதவியாக பல அரசர்கள் வடிவத்திலே வந்திருக்கிறார்கள் அதுல ஒருவன் தான் ஜகுனி எப்பவுமே ஆண்டவை எதிர்கட்சியிலே ஆள் வச்சிருப்பார் ராவண சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்கு விபீஷணாழ்வாரை தன் கட்சியிலே அழைத்து அந்த சந்தையை செலவு படுத்தினார் இரண் சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்கு பிரகலாழ ஆழ்வாழை விரோதியா முடிக்கிவிட்டார் இப்ப பாண்டவரை அழிப்பதற்கு கர்ணனையே விரோதியா முடிக்கிற ஆண்டவன் இங்கே என்ன பண்ணினார் துரியோதன பக்கம் ஜகுனி அனுப்பினார் ஜகுனி வேற யாருமல்ல இறைவனுடைய மறுபிம்பம் இறைவனால் அனுப்பப்பட்டவன் அதனாலதான் இறைவன் மனசில் இருப்பதற்கு ஏற்றார் போலே அங்கு விளக்கம் சொல்றான் விஷயம் தெரியாத துரியோதனன் நம்பிட்டான் இந்த வேலை சுலபமா முடிந்தது என்று இறைவன் விதிராழ்வார் மனையிலே போய் தங்கினார் அஸ்வத்தாமா உள்ள வந்தார் துரியோதனன் கோபமாக கேட்கிறேன் அஸ்வத்தாமா கிருஷ்ணன் கிட்ட உனக்கு என்ன பேச்சு நான் ஒன்றும் பேசவில்லை மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு மட்டுமா கேட்டேன் பாண்டோர் பக்கம் வெற்றிக்காக முயற்சிப்பதாக பேசிவிட்டு வருகிறாய் எனக்கு என்ன தெரியாதா அரசர்களே இந்த அஸ்வத்தாமனை யாருமே நம்பாதீர்கள் அபாயமானவன் விரோதிக்கு சலுகை செய்கிறான் சக்தியஞ்செய்து கொடுக்கிறான் இந்த கடுமையான வார்த்தைகளை சொன்னவுடனே அஸ்வத்தாமா மனம் நொந்து போனார் நாம் சொல்வதை நம்பாமல் ஏன் இவன் இப்படி திடீர் என்று பேசுகிறான் இது இறைவனுடைய திருவிளையாடல் அதனாலதான் பாண்டவர் இறைவன்கிட்ட முழுமையாக ஒப்படைச்சிட்டாங்க சண்டையிலே வெற்றி பெறுவது உங்கள் பொறுப்பு பகவான் விதிராழ்வாருடைய மாளிகை போகிற வழியிலேயே தேவேந்திரன் மனசில் நினைக்கிறார் தேவேந்திரா அண்டவனே என்று வந்து தஞ்சமடைந்தான் தேவேந்திரன் குருக்ஷேத்திர யுத்தம் தேதி முடிவாயிட்டது வருகிற மார்கழி முதல் தேதியிலே இருந்து சண்டை அர்ஜுனனுக்கு நிறைய ஆபத்துக்கள் இருக்கிறது அவனை காப்பாற்றுறது மிக மிக கடினமா இருக்கும் போல அண்டவனே அப்படி சொல்லாதீர்கள் அர்ஜுனன் என் அம்சமா பறந்த அருமை மகன் எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படியான நீதான் ஒரு உதவி செய்யும் சொல்லுங்க யார் காட்டாலே எதை காற்றாலும் எப்ப காற்றாலும் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறான் கர்ணன் அந்த கர்ணன்கிட்ட போய் கவச்ச குண்டரங்களை யாச்சித்து வாங்கிவா அவன் மார்பிலே கவசங்கள் இருக்கிற வகையிலே தெய்வீ அஸ்திரமும் கர்ணனை அழிக்க முடியாது சுவாமி பிறப்பிலே இருந்து உடம்போடு ஒட்டிருக்கிற கவசத்தை கர்ணன் தருவானா உன்னுடைய புத்தி ஆண்டா அவன்கிட்ட காட்டுறேன் அவன் யார் யாருக்கு தருகிறான்னு தெரியுமா வல்லார் வல்லஞ்சருக்கு மரநூல் அவர்க்கும் கடவுளர்க்கும் ல்லாதவர்க்கும் உள்ளவர்க்கும் இறந்தோறு தமக்கும் துறந்தவர்க்கோமா சொல்லாதவர்க்கும் சூடும் சமயாதிபர்களுக்கும் அல்லாதவர்க்கும் இரள் அரியதானம் அளிக்கின்றார் வல்ல கலைஞருக்கு மறை நூலவர்க்கும் பிராமண பெரியவர்கள் மகரிஷிகள் முனிவர்கள் துறவிகள் செல்வந்தர்கள் செல்வம் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் பகைவர்கள் நண்பர்கள் தன்னை புகழ்ந்தி பேசுகிறவர்கள் புகழ்ந்தி பேசாதவர்கள் செல்வம் உள்ளவனே தந்து காட்டாலே நீ ஏன் கேட்கிறாய் உடத்திலே செல்லும் இருக்கிறது என்று கர்ணன் கேட்பது இல்லை உடனே கொடுக்கிற வழக்கமுடையவர் கொடுப்பதை விரதமாக வைத்திருக்கிறவர் ஒரு கர்ணன் என்ன ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தார் தங்க கிண்ணத்திலே என்ன அங்க ஒரு பிச்சைக்காரன் ஐயாண்ணா உடனே இடது கையால அந்த தங்க கிண்ணத்தை எடுத்து அவனுக்கு யாச்சகமா போட்டார் பக்கத்திலே இருந்த அமைச்சர் பெருமக்கள் அரசே கொடுக்கிறதுன்னு ஒன் அது வலது கையால கொடுத்துருக்க கூடாதா அப்பா அவன் உணவு காட்டான் அவனுக்கு இவ்வளவு பெரிய தங்க கிண்ணத்தை தர வேண்டுமா என்று இடது கையிலே இருந்து அந்த தங்க கிண்ணம் வலது கைக்கு மாறுவதற்கு என் புத்தி மாறிட்டா என்ன பண்றது கொடுக்கிறது நினைக்கிற பொழுதையோ கொடுத்துடணும் அதனால கொடுத்துனாராம் அவ்வளவு பெரிய வள்ளல் கர்ணன் கொடுப்பவனுக்கு எதுவும் தூசு கொடாதவனுக்கு தூசும் மாமலை அதனாலே போய் கேள் கண்டிப்பாக கர்ணன் கொடுப்பான் என்று பகவான் சொல்ல வயோதிக வயசான பிராமண வடிவத்தை தேவியந்திரன் எடுத்துக்கொண்டார் அந்த வடிவத்தோடு போய் கர்ணனுடைய அரண்மனை வாயிலை அடைகிறார் கர்ணன் தினமும் உதய காலத்திலே இருந்து பாதி பகல் வரையிலே தானம் வழங்குவார் மீதி இருக்கிற பிற்பகல் அரசாட்சி துரியோனத்தில் ஆலோசனை செய்வது சொந்த வேலைகள் எல்லாம் இது தினமும் நடைபெறுகிறது பாதி நாள் கொடுத்து முடிந்தபடி அந்த நேரத்தில் தான் இந்த தெய்வந்திரம் போறார் வாயில் காப்பாலம் பார்த்தான் போலே எங்கள் மகாராஜா கொடுத்து கொடுத்து கரங்கள் சிவந்தி இப்போதான் ஓய்வெடுக்க சென்றிருக்கிறார் வந்துட்ட அந்த நேரத்தில் போ இந்த குரலோசை உள்ள கர்ணன் காதிலே விழுந்தி அப்பா யார் உள்ள விடு நடுங்கிக் இந்த தெய்வந்தர் பிராமண வடிவத்தில் வந்தான் சுவாமி வரவேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் பிராமண பெரியவரா உங்கள் வருகையை பற்றி நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று ஆசனம் கொடுத்து சிறப்புகள் செய்கிறார் என்ன வேண்டும் கேளுங்கள் கர்ணா எனக்கு பொன் பொருளெல்லாம் இருக்கிறது போதுமான வசதி இருக்கிறது அதிக நாளாகவே உன்னிடத்திலே ஒன்று உடையது என்னிடத்திலே இல்லை கேட்க வேண்டும் என்று ஆசை கொடுப்பாயோ மாட்டாயோ என்று தயக்கம் இல்லை இல்லை கேளுங்கள் எதுவாயிருந்தாலும் கொடுப்பேன் உன்னுடைய கவைச்ச குண்டலங்களை எனக்கு தாரி பார்த்து தா உடனே சூரியன் பார்த்தார் உன் மகன் அர்ஜுனனை காப்பாற்றுவதற்கு நீ போய் பொய்வேஷம் போட்டு கர்ணனை ஏமாற்றுகிறாயா என் மகனை நான் காப்பாற்றுகிறேன் என்று சூரியன் அசரீரியாக பேசுகிறார் உடம்பு அசரீர குரல் மட்டும் கேட்கும் அந்த காலத்தில் அரசர்களுக்கு உதவி செய்திருக்கிறது அந்த இயற்கை கர்ணா கொடாதே கர்ண கொடாதே வந்திருப்பவன் யாழை பிராமணன் அல்ல தெய்வேந்திரன் அனுப்பியது கிருஷ்ணர் நடைபெறுவது நாடகம் ஏமாந்து விடாதே கடலத்தை தருவாயானால் வருத்திரே போரிலே உனக்கு ஆபத்து ஏற்படும் கொடாதே என்று தடுக்கிறது அந்த அசரீரி கர்ணன் பார்த்தார் முப்பத்து முக்கோடி தேவரின் தலைவராக இருக்கிற தேவேந்திரன் கரங்கள் கீழே என்னுடைய கரங்கள் மேலே நான் யார் யாருக்கோ கொடுத்தேன் இந்திரனுக்கும் தந்தேன் என்று இருக்கட்டும் என்னுடைய நான் மாற மாட்டேன் என்று ரத்தம் சொற்ற சொற்ற வாழாலே அறுத்து எடுத்து தங்க தம்பால தட்டிலே வைத்து அந்த வள்ளல் வழங்குகிறான் பெருகிற தெய்வேந்திரனுக்கு அந்த கர்ணனுடைய உயிரம் மேலே பட்டது வாங்க வந்த இந்திரனுக்கு கர்ணனுடைய உயிரம் பட்ட உடனே கொடுக்கிற புத்தி ஒன்று ஒரு பிரகாசமான வேலாயுதத்தை எடுத்து கர்ணன் கரத்திலே கொடுத்து கர்ணா எத்தனையோ வள்ளல்களை பார்த்திருக்கிறேன் உன்னை போலே வள்ளல்களை நான் சந்தித்தது தன் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தும் மறுக்காமல் கொடுக்கிறாய் இந்த வேலாயுதத்தை பிரதி உபகாரமாக வைத்துக்கொள் நடைபெற இருக்கிற குருக்ஷேத்திர பூமியிலே இந்த வேலாயுதத்தையின் அருமை மகன் அர்ஜுனன் மேலே போடாத தேவிப்பட்டால் வீமஜனனுக்கும் இடும்பாவதிக்கும் பிறந்த கடோர்கஜக்காளை அதிக பலமுடையவன் யானை கூட்டத்திலே சிங்கம் புகுந்து அதும்புவது போல குருட்சேத்திர பூமியிலே அவன் பயங்கர அட்டகாசம் செய்ய இருக்கிறார் அவனை அழிக்க வேண்டும் என்று நீ எண்ணினால் இந்த வேலை பயன்படுத்தி தேவர்களுக்கும் எப்பவுமே பகை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த நேரடியா கொல்ல முடியல அதனால் என்ன பண்ண வேலை கொடுத்தார் பெற்றுக் கொண்டார் கர்ணன் அப்ப சொன்னார்ன்னுடைய காயம் பட்ட இடங்கள் பவிதப்பட்ட இடங்கள் பழையபடி ஆகுகன் ஒரு மந்திரம் சொன்னார் பழைய வடிவத்தை கர்ணன் பெற்றார் மகிழ்ச்சியோடு பாராட்டி இந்த தேவியந்திரன் விடை வந்து பகவானை செய்திய சொன்னார் ஆண்டவன் என்ன பண்ணினார் மனமகிழ்ந்து எதிராழ்வார் இல்லத்திலே தங்கினார் அதன் சில தினங்கள் கழித்து குந்தி தேவி கர்ணனை சந்திப்பதற்காக செல்கிறார்கள் வாயில் காப்பாலே கர்ணங்கிட்ட சொல்றார் மகாராஜா பாண்டவர் தாயா இருக்கிற தங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள் அப்படியா உடனே உள்ளவிடு குந்தி தேவி நுழைகிறார்கள் ஓடி சென்று கர்ணன் மனமகிழ்ந்து வரவேற்கிறார் தாயே வரவேண்டும் வரவேண்டும் வர வேண்டும் உலக புகழ்பெற்ற பாண்டவர் தாயா இருக்கிற தாங்கள் என்னை தேடி வருவது எனக்கு வியப்பை தருகிறது பெருமகிழ்ச்சி தாய் அமருங்கள் அந்த அம்மையார் கண் கலங்கினார்கள் மகனே கர்ணா நான் உன்னை பெற்றவள் என் அருமை மகனே கர்ணா என்று பேச தொடங்குகிற போதே கர்ணன் பார்த்தார் அம்மா இப்படி நிறைய தாய்மாரில் எனக்கு தாய் இல்லை என்ற காரணத்தினாலே நான்தான் உன் தாய் நான் உன் தாய் என்று வந்தார்கள் உண்மையான தாய் தெரிந்து கொள்ள எனக்கு வழியே இல்லையா என்று தேவர்களை பார்த்து அழுதேன் தேவர்கள் ஒரு ஆடை கொடுத்தார்கள் கர்ணா இந்த ஆடையை வருகிற பெண்கள் மேல போடி உண்மை தாயா இருந்தா ஒன்னாகாது பொய் தாயாயிருந்தா பற்றி எரிவார்கள் ஆடை ஒன்னாகாது வந்த பெண்கள் மேலெல்லாம் அந்த ஆடையை போட்டு பார்த்தேன் அத்தனை பேரு எரிந்து எரிந்து சம்பளானார்கள் ஆகையினாலே அந்த ஆடை உங்கள் மேல நான் புரட்டுமா என்று கர்ணன் கேட்கிறார் ஏற்கனவே பகவான் சொல்லிட்டார் குந்தி தேவி தாய் என்று இருந்தாலும் பகவான் ஏதாவது சூழ்ச்சிக்காக கூட செல்லிருக்கலாம் அதனால் இவர் மனசிலே சந்தேகம் உண்டு பரிசோதித்து பார்த்தா தெரிந்துவிடும் என்ற காரணத்தினாலே குந்தி தேவிடத்திலே அனுமதி கேட்கிறார் கர்ணன் கொண்டு வந்து போரடா என் மகனே என்று குந்தி தேவி கேட்கிறார்கள் பெற்ற தாய் என்பதை நிரூபித்துக் கொண்டு நிற்கிறார்கள் குந்தி திருவடியிலே விழுந்தார் கர்ணன் தாயே உலகத்திலே பிறந்த எல்லா ஜீவராசிகளுடன் தாய் மடியில் அல்லவா வளர்கிறது நான் என்ன பாவம் செய்தேன் என்று என்னை ஆற்றிலே தூக்கி வீசி எரிந்து விட்டீர்கள் தாயே நான் என்ன பாவம் செய்தேன் மகனே மகனே என் கர்ணா பாவம் செய்தவன் நீ எல்லடா என் நான் தானடா பாவம் செய்தவள் இப்பேற்பட்ட பிரகாசமுடைய உண்மையை சீராட்டி தாலாட்டி பாலூட்டி வளர்க்க வாய்ப்பில்லாத பாவி நான் தான் நடா கர்ணா நான்தான் நடா என்று குந்தி தேவி மன உருகி அந்த குந்தி தேவியினுடைய மடியிலே இருந்து பால் சுரந்து அடிக்கிறது கர்ணன் முகத்திலே மகனே கர்ணா பால் சாப்பிடா மகனே என்று அழைக்கிறார்கள் குந்தி தேவி அம்மானானந்த பாக்கியம் செய்யாதவன் அந்த வயதுகளையெல்லாம் கடந்தவன் என்று கர்ணன் வருந்துகிறார் இந்த இடத்துல வயசான குந்தி தேவி எப்படி பால் சுரந்ததுன்னு ஒரு வினா தோன்றும் இங்கே நூலாசிரியர் பிரசவ காலத்தில் குழந்தை பிரசவிப்பதற்கு முன்னதாக பால் இருக்காது தாய் மடியில பிரசவித்த அடுத்த வினாடி பால் வந்துட்டு மடியில குழந்தை பிறந்தி பெட்டியிலே வைத்து ஆற்றிலே விட்டார்கள் ஐம்பது ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு பார்த்தபொழுது அந்த பிரசவ காலத்திலே ஏற்பட்ட உணர்வு குந்தி தேவி உடம்பில் ஏற்பட்டதுனால ரத்தமே சூடாகி சுன்றி பாலாக வடிந்தது என்கிறார் தங்க கிண்ணத்திலே கறந்து வையுங்கள் என்று கர்ணன் கொடுத்து ஒரு அறையில போய் ஒதுங்கி நிற்கிறார் நம்ம பாலை கறந்து வைத்து வந்தார்கள் இறைவன் கிருஷ்ணர் பார்த்தார் காலமெல்லாம் தாய் பாசத்திற்கு ஏங்கினவன் கர்ணன் இந்த தாய் பாலை சாப்பிட்டா எங்க தாய் பேச்சு கேட்டு பாண்டவர் பக்கம் சென்று விடுவானோ நம்ம போட்ட கனகெல்லாம் நடக்காது அதனால ஆண்டவன் கரும்பூனையாக வந்து அந்த பாலை உருட்டி விட்டார் கீழே போயிட்டது பாலெல்லாம் ஓடி வந்து கர்ணன் பார்த்து அம்மா பார்த்தீர்களா நான் பாக்கியம் செய்தியிலேன் நான் அதிர்ஷ்டக்காரன் இல்லை தாய் என்று வேதனையோடு கர்ணன் அழுகிறார் இந்த இடத்துல மகாபாரதம் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு குறைந்தது ஒரு வருடம் அல்லது ஆறு மாதமாவது தாய் பால் தர வேண்டும் புட்டிபால சாப்பிட்டா அந்த பிள்ளைங்க புட்டி பேச்சுதான் கேட்பான் தாய் கொடுக்கிறது பால் புட்டி அவன் பின்னால் எடுத்துக்கொள்வது கோட்டர் உருட்டி விட்டார் இந்த பால சாப்பிட்டா சத்து அதிகமாகுமா பலசாடி ஆடுவான் காரணம் அதனால பகவான் தடுத்தார் என்று சில புலவர்கள் பேசுவார்கள் அந்த தாய்ப்பால் என்பது குழந்தைக்கு தான் சத்த தவிர வளர்ந்தபடி மற்ற பச்சை காய்கறிகள் மற்ற உணவெல்லாம் சாப்பிடறதுனால அந்த தாய்ப்பால் சத்து கிடையாது ஆகையினால பாசத்தை தடை செய்யவே இறைவன் திட்டம் செய்தான் அதன் இந்த குந்தி தேவி கர்ணனை பாண்டர் வரும்படி அழைக்கிறார்கள் வருவயன் மதலா இளஞ்சரை வருணின் மலரடி அம்பினால் வணங்கிய உரிமையான் மனமொத்திய அவளே புரிய ஒரு செய்ய கோல் ஒன் அரசா வந்து உன் கடத்தலை வணங்க ஆண்மையும் செல்வமும் விளங்க குருகுலாதிபர்க்கும் குறிசிலாய் ஆய்வு கடன் குறித்தே மகனே கர்ணா பொல்லாத துரியோதனத்திலே இருக்க வேண்டா மகனே பாண்டவர் பக்கம் வந்து சேர்ந்து விடா நீ காலாலிட்ட வேலையை கையாலை செய்வதற்கு உன் அருமை சகோதரர்கள் காத்து கிடக்கிறார்கள் கர்ணா வந்து சேர்ந்து விடா மகனே மகனே அரசலம் வந்தி உன் கடை தலை வணங்க அத்தனை தேசத்து ராஜாக்களும் திருவடி வணங்கி வழிபடுவார்கள் கர்ணா வந்து விடா என் மகனே என்று குந்தி தேவி அழைக்கிறார்கள் கர்ணன் பார்த்தார் அம்மா என்ன வார்த்தை சொல்லீர்கள் பரந்த காலத்திலே பாசமில்லாமலோ பழிக்கு அஞ்சியோ என்னை ஆற்றிலே வீசி எரிந்து விட்டீர்கள் அன்றி தொடங்கி இன்றி வரையிலே என்னை ஆறு உயிரி துணையாக கருதி நான் அவமானப்படுகிற காலத்தில் எனக்கு அரச பதவியை தந்தான் அம்மா அந்த ராஜசபையிலே நீங்களும் தானே அமர்ந்திருந்தீர்கள் அரங்கேற்றம் நடைபெறுகிறது பாண்டவரும் கௌரவரும் தாம் கற்ற வில்வித்தைகளை எல்லாம் செய்து காட்டுகிறார்கள் துருணாச்சாரியார் பெயர் சொல்லி போட்டி அழைக்கிறார் அந்த நேரத்திலே அர்ஜுனன் செய்த வில் சாகசங்களை யாரும் செய்ய முடியாமல் அந்த சபை திணறுகிறது அர்ஜுனனை போலே நம் பக்கத்திலே ஒரு ஆள் இல்லையே இந்த வேகத்திலே செய்து காட்டுவதற்கு வில்லுக்கு விஜயன் அர்ஜுனன் சபாஷ் சபாஷ் பலே பலே என்று இந்த சபை ஆர்பரிக்கிறதே கை தட்டுகிறார்களே அத்தனை பேரும் பாராட்டுகிறார்களே நம்முடைய தம்பிமார் தொண்ணூத்தொன்பது பேர் இருந்தும் அர்ஜுனுக்கு சமமான ஒரு ஆள் இல்லையே என்று வருந்தினான் துரியோதனன் அவனுடைய வாட்டத்தை போக்கவும் துருணாச்சாரியார் கருவத்தோடு ராஜாக்களை என் அருமை மாணவன் சாதனை செய்தி பேர் பெற்று விட்டான் வில்லுக்கு விஜயன் என்று உலகம் பாராட்டுகிறதே என் மாணவன் அர்ஜுனன் செய்ய தயாரா எழுந்து காட்டுங்கள் பார்க்கலாம் என்று சவால் விட்டார் எவ்வளவு திறமை இருந்தாலும் கர்வம் வரக்கூடாது இந்த ராஜசபையிலே இந்த துணாச்சாரியார் எந்த பரசுராவிடத்திலே போர் பயிற்சி பெற்றாரோ அதே பரசுராவிடத்திலே நானும் போர் பயிற்சி பெற்றவன் அவர் கர்வத்தை அடக்கவும் துரியோதனை மகிழ்விக்கவும் அம்மா என்று சொல்கிறீர்களே அருமை சகோதரன் அர்ஜுனன் என்னவோ காரணத்தினாலே குழந்தையிலே இருந்தே அவனும் நானும் பாம்பும் கீரியுமா வளர்ந்தோம் அர்ஜுனனை பழிவாங்குகிற ஒரு வேகத்திலேயும் எழுந்தேன் நான் இருக்கிறேன் அர்ஜுனன் செய்து அத்தனையும் நான் செய்து காட்டுகிறேன் பாராட்டினான் என்னை துரியோதனன் சபாஷ் என்ன கர்ணா சபாஷ் என்று உற்சாக மூட்டினான் சபையிலே போய் நிமிர்ந்திருந்த அர்ஜுனனை பார்த்தான் அடே அர்ஜுனா உன்னை போலே நான் செய்கிறேன் என்று வித்தைகளையெல்லாம் வேக வேகமாக செய்து காட்டினான் செய்து காட்டுகிற போது ராஜசபையில் அத்தனை பேரும் ஆரவாரம் செய்து கர்ணனே சிறந்த வீரன் கர்ணனே சிறந்த வீரன் என்று பாராட்டினார்கள் கர்ணன் மனமெகிழ்ந்து இப்பொழுது கர்ணனுக்கு கொஞ்சம் கர்வம் வந்துற்றது அந்த இடத்திலே திரும்பி அர்ஜுனனை பார்த்த அர்ஜுனா உன்னை சிறந்த வில்வீரன் என்று பாராட்டி என்ற ராஜசபை என்னையும் சிறந்த வில்வீரன் என்று பாராட்டிவிட்டது ஒரு உரையிலே இரண்டு வாழ் இருக்க முடியாது வெற்றி ஒருவனுக்குத்தான் இருக்க வேண்டும் சிறந்த வில் நீயா நானா என்று முடிவு செய்ய வேண்டுமானால் நாம் இரண்டு பேருமே மோதி பார்க்க வேண்டும் பாடா யுத்தத்திற்கு அர்ஜுனன் அவமானப்பட்டு தலை இந்த சமயத்திலே துரியோதன அடைந்த மகிழ்ச்சி இருக்கிறதே எழுந்து ஆரவாரம் செய்தான் கிருபாச்சாரி திரும்பினார் யார் அது கர்ணனா அடே கர்ணா யார் நீ அரசர்கள் வீட்டை பிள்ளைகள் ராஜ ராஜாக்கள் இளவரசர்கள் கலந்து கொண்ட இந்த மாபெரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதே மன்னிக்க முடியாத குற்றம் அரச குமாரனை போரி கழிக்கிறாயா எந்த ஜாதிராணி உன் தாய்பேர் தெரியுமா உன் தாய்ப்பேர் என்ன சொல் பார்க்கலாம் அம்மா அந்த ராஜசபையிலே தாய் பேர் கட்ட பொழுது நான் அவமானப்பட்டு தலை குனிந்து அழுதேன் என்னை பெற்ற வழி பேழையில் வைத்து ஆற்றிலே விட்டதை விட என்னை அன்றே கொண்டிருக்கலாமே வீரத்தின் வேகத்திலே எழுந்து எனக்கு எப்படி இருந்திருக்கும் அவமானப்பட்டேன் தலை குனிந்தேன் அழுதேன் என் கண்களிலே இருந்து நீர் புறப்பட்டு பூமியை தொட்டது வெளியிலே போடா என்று என்னை அவமானப்படுத்திவிட்டாரே கிழட்டு கிருபாச்சாரி என்று நான் வேதனையோடு அழுகிற காலத்திலே துரியோதனந்தான் எனக்கு ஊக்கம் கொடுத்தான் அண்ணா சபையை பாருங்கள் இங்கு நடப்பது வீரப் போட்டி நீ வீரன் ஏன் வருந்துகிறாய் உன் வீரம் குனியக்கூடாது கிழட்டு கிருபாச்சாரி என்ன கேள்வி கேட்கிறீர்கள் செல்வம் சொல்லுக்கு அஞ்சாது என்பது போலே இளவரசனாயிருக்கிற துரியோதன ஆசானா இருக்கிற கிருபரை கண்டபடி பேசினான் என் அண்ணனையா இப்படி இழுத்து படுத்தி பேசுகிறீர்கள் யார் யாருக்கு ஜாதி தேவையில்லை என்று பட்டியல் போட்டு பேசினான் வீரர்களுக்கு ஜாதி தேவையில்லை தாய்ப்பேர் அவசியம் இல்லை அரி பிறந்த தன்று வே இலாயினான் பறவைண்ட முனியும் இப்பறத்து வாசன் பிரகலாத ஆழ்வார் வேண்டினார் என்பதனாலே இறைவன் நாராயணர் சிங்கத்தினுடைய தலையாக மனித உடம்பாக இரண்டு வடிவத்தை எடுத்துக்கொண்டு தூணிலே இருந்து வெளிப்பட்டாரே அந்த தூண்தான் நரசிங்க பெருமாளை தாயா என்று துரியோதனன் காட்டான் துரோண கும்பத்திலே பிறந்த துருணாச்சாரிக்கு தாய் யார் என்று துரியோதனன் காட்டான் கேள்வி காற்றாரு கிருபாச்சாரி அவர் பிறப்பு செய்தியே சரியில்லை பிறந்தவர் தானே கிருபாச்சாரி நானல் காட்டிலே பிறந்தவர் உமக்கு யார் தாய் தாய் பேர் அவசியம் கர்ணன் சிறந்த மாவீரன் இந்த பாராட்டுக்கு உரியவன் தாத்தா ஏதாவது ஒரு நாடு அரசன் இல்லாமல் காலியா இருக்கிறதா ஆம் துரியோதன அங்க நாட்டிற்கு அரசன் இல்லை யார் எங்கே நவமணிகளால் ஏற்கப்பட்ட மணிமகூடத்தை கொண்டு வாருங்கள் கிரீடத்தை கொண்டு வந்து ராஜ ராஜாக்கள் முன்னிலையிலே பிராமண பெரியோர் முன்னிலையிலே அத்தனை துறவிகள் முன்னிலையிலே அவமானப்பட்டு எல்லாருமா சேர்ந்து என்னை அலட்சியப்படுத்தி வீசுகிற காலத்திலே குப்பையிலே பெரியோருள் வீசினார்கள் என்னை கோபுர கலசமாக மின்ன செய்தான் கிரிடத்தை தலையிலே வைத்து அங்க நாட்டுக்கு இந்த கர்ணனை அரசனாக்குகிறேன் கர்ணன் சத்திரியன் கர்ணனை இனிமேல் யாராவது ஜாதி என்ன என்று காற்றால் கேட்பவன் தலையை வெட்டி வீழ்த்துவேன் கர்ணனை பார்த்து தாய்ப்பேர் என்ன என்று யாராவது காற்றால் கேட்பவன் நாக்கை துண்டிப்பேன் கர்ணன் என் அண்ணன் என்று மார்த்தட்டிப் பேசினான் மானம் போன ஒரு மனிதன் உயிர் வாழ்வானால் அவன் பிணத்துக்கு சமானன் தாய் மானம் போகிற காலத்தில் என் மானத்தை காப்பாற்றி அரச பதவி தந்து செல்வம் தந்து நான் இருக்கிறேன் பக்க பலமாக கர்ணா என்று எனக்கு கௌரவத்தை தந்தானே அப்பே ஏற்பட்ட உத்தமனுக்கு ஆபத்து என்று தெரிந்து தம்பிமார் பாண்டவர் என்றவுடனே தாய் நீங்கள் அழைத்தீர்கள் என்றவுடனே காலமெல்லாம் செய்த நன்றியை மறந்து நான் வருவனா தாயே நியாயம் இருந்தால் நீங்களே சொல்லுங்கள் மகனே மகனே சொல்லாலே என்னை கொல்லாதரா மகனே பாண்டவர் பக்கம் வந்தால் நீ ஆபத்து இல்லாமல் வாழலாம் என்று என் உள்ளம் பேசுகிறது மகனே வந்து விடா என் செல்வமே அம்மா துரியோதனனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இன்னும் ஒரு வரலாறு செல்லுகிறேன் துரியோதனை பார்ப்பதற்காக நான் ராஜசபை சென்றிருந்தேன் அங்கு துரியோதனை இல்லை அவன் மனைவி பானு இருந்தாள் துரியோதனன் எங்கே என்று கேட்டேன் காட்டுக்கு வேட்டையாட சென்றிருக்கிறார் வந்த பிறகு நான் வந்து சென்றதாக சொல் என்று திரும்பினேன் அம்மா நான் துரியோதனுக்கு மட்டும் நண்பன் அந்த குடும்ப நண்பனாக பழகி அந்த உரிமையில் துரியோதன மனைவி பானு என்னங்க அவர் இருந்தாதான் எங்க இருக்கணுமா அவர் வருகிற நேரம் ஆயிட்டது அமர் ஒரு ஆட்டம் சூதாட்டம் சொக்கட்டான் ஆடுவோம் அவர் வந்து விடுவார் என்று குடும்ப நண்பன் என்ற உரிமையிலே என்னை சூதாட்டத்திற்கு அழைத்தாள் நானும் அமர்ந்தேன் துரியோதன மனைவி வெளிக்கோபுரத்தை பார்த்தவாறு நான் உள்கோபுரத்தை பார்த்தவாறும் அமர்ந்தோம் முதல் ஆட்டத்திலே பானுமதி வெற்றி பெற்று விட்டாள் ஒரு பெண்ணிடத்திலே தோல்வி பெற்று விட்டோமே இரண்டாவது ஆட்டத்திலே எப்படியாவது நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆட்ட ஆர்வத்தில் நான் ஆடிக்கொண்டிருந்தேன் துரியோதனன் உள்ளே நுழைந்திருக்கிறான் கணவன் வருகிற பொழுது மனைவி அமர்ந்திருப்பது மரியாதை இல்லை என்று மரியாதை நிமித்தமாக பானுமதி எழுந்திருக்கிறாள் பின்பக்கமாக வருகிற துரியோதனை பார்க்காமல் ஏன் எழுந்திருக்கிறாய் இரண்டாவது ஆட்டத்திலேயே நான் தோல்வி பெறுவேன் என்று என்னை அலட்சியப்படுத்துகிறா இல்லை இந்த ஆட்டத்தில் நான் தான் வெற்றி பெறுவேன் உட்காரிவாய் என்ற ஆட்ட ஆர்வத்திலே அவள் மேலாடை பிடித்து நான் இழுத்து விட்டேன் அம்மா அவள் மகாராணி அல்லவா அவள் மேலே முத்து ஆரங்களெல்லாம் என் கைபட்டு அறிபட்டு சிதறிவிட்டது சிதறிய முத்துக்களை பார்த்தேன் அங்கு ரெண்டு திருவடி தெரிந்தது சொந்தக்காரன் யார் என்று நிமிர்ந்து பார்த்தேன் அம்மா கடிஷாதிபதி துரியோதனன் நிற்கிறான் உடம்பெல்லாம் எனக்கு நடுக்கம் வந்துவிட்டது துரியோதனை எங்கே தவறாக நினைப்பானோ நான் எந்த தீய எண்ணத்திலும் ஆடையை தொடவில்லை குப்பையிலே கிடந்த இவனை கலசமாக உலகத்துக்கு காட்டினேன் இவன் என் மனைவி மேலாடை பிடித்தான் இவனை கொண்டு போய் தொட்ட கரத்தை வெட்டி வீசுங்கள் என்று சொல்லுவானோ தலையை வெட்ட சொல்லுவானோ அழிக்க சொல்லுவானோ என்று நான் பயந்தே நடுங்கி உயர்த்திருக்கிற பொழுது என் அருமை சகோதரன் உத்தமன் துரியோதனன் என்ன சொன்னான் தெரியுமா தாயே பானே ஏன் எழுந்துட்டே உக்கார் அண்ணா கர்ணா ஆட்டத்தை தொடங்குங்கள் செதறிய முத்துக்களை நான் எடுத்தால் போதுமா அல்லது கோர்த்து கொடுக்கட்டுமா என்று காட்டான் அம்மா ஆட்டன் தொடர்ந்து ஆடுவதற்காக அவன் எடுத்தால் போதுமா என்று காட்டான் கோர்த்து காட்டுட்டுமா என்று ஏன் காட்டான் தெரியுமா மனைவியை பற்றியும் தெரியும் என்னை பற்றியும் துரியோதனுக்கு தெரியும் சந்தேகம் ஆனால் துரியோதனை சந்தேகித்ததாக நான் எண்ணினேனே என் மனதில் இருக்கிற சந்தேகத்தை போக்குவதற்காக அருமை சகோதரா கர்ணா கிருஷ்ணனால் வளர்க்கப்பட்டவள் இந்த பானுமதி பலராமர் மகள் என்னுடைய மனைவியை பற்றி எனக்கு தெரியும் என்னுடைய உயர்ந்த நட்பும் எனக்கு தெரியும் இது தற்செயலாக நடத்திவிட்டது என்பதை நான் அறிவேன் எனக்கு சந்தேகம் இல்லை சந்தேகம் இருந்தால் கோபம் வரும் கோபம் வந்தால் ஆத்திரம் வரும் ஆத்திரத்திலே உடம்பு பதட்டம் ஏற்படும் பதட்டத்திலே முத்துக்களை நூலிலே கோர்க்க முடியாது பதட்டம் இல்லை கோபமில்லை சந்தேகம் இல்லை என்பது நான் நூலிலே முத்துக்களை கோர்த்து காட்டவா எடுத்துக் கொடுத்தால் போதுமா என்று காட்டானே மனைவியினுடைய மேலாடை பிடித்து இழுத்தபொழுது கூட சந்தேகிக்காதே அந்த நல்ல உத்தமன் ஆபத்து காலத்தில் இருக்கிற போது அவனை அம்போ என்று விட்டு நான் அருமை சகோதரர்கள் பாண்டர் வந்து சேருவதா அவன் பக்கமே இருந்து அவனுக்கே நான் செஞ்சோற்று கழிப்பதுதான் தாயே எனக்கு கடமை அரச பதவி காலத்திலே என் உடம்பிலே உயிரிழக்கின்ற வகையிலே கடைசி சொட்டு ரத்தம் இருக்கின்ற வரையிலே துரியோதனம் துரியோதனன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் துரியோதனா உன் உயிருக்கு ஆபத்து என்றால் என் உயிர் முன்னே போகும் துரியோதனா என்று நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன் தாயை இந்த உடம்பை மன்னித்து விடுங்கள் அது தவிர வேறு எது வேண்டுமானாலும் நீங்கள் கேளுங்கள் மகனே வேறு என்னடா எனக்கு வேண்டும் நீ வந்திருந்தால் நான் மகிழ்ந்திருப்பேன் மகனே இரண்டு வரங்களை யாவது கொடுக்கர்னா என்ன தாயே இரண்டு வரங்கள் நீ வளர்க்கிற நாக கணையை ஒரு கணக்கு மேல் மருகணை விடாதரா மகனே இல்லை நாகாசிரத்தை அர்ஜுனன் மேல் மருகணை விட மாட்டேன் இன்னொரு பேரும் உனக்கு விரோதி இல்லை தருமனை வீமனை நகுலனை சகாதேவனை அழிக்க மாட்டேன் என்று ஒரு வரம் கொடு மகனே சரி தாயே மற்ற நான்கு பேரை அழிக்கவில்லை என்று இரண்டு வரங்களையும் கர்ணன் கொடுக்கிறார் புந்தி தேவிழைத்து பார்த்து தோல்வியடைந்தார்கள் வரம் பெற்று விட்டார்கள் வருகிறேன் மகனே என்று புறப்படுகிறார்கள் அம்மா ஐம்பது ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு ஒரு மகனை பார்த்து அழைத்தீர்கள் வர மறுத்தவுடனே இரண்டு வரங்களை கேட்டீர்கள் வந்த வேலை முடிந்தவுடனே புறப்பட்டு விட்டீர்களே தாயே மகனே உனக்கு ஏதாவது வேண்டுமாடா என்று என்னை கொடுக்க தோன்றவில்லையா உங்களுக்கு மகனே மகனே உலகத்துக்கு வாரி வழங்குகிறாய் வள்ளலாக உனக்கு நான் என்னடா தரப்போகிறேன் இல்லை தாய் இல்லை நீங்கள் சொல்வது உண்மை உலகத்துக்கு நான் வாரி வழங்கினாலும் வாங்குகிற அத்தனை பேரும் வள்ளல் வள்ளல் நீர் ஒழி என்று பாராட்டி பேசினாலும் வாங்குவதிலே இருக்கிற சந்தோஷத்தையும் பார்க்க வேண்டும் என்று எனக்கு அடைந்த நீங்கள் கேலி செய்கிறா நீங்களே உங்களுக்கு நாங்கள் கொடுப்பதா என்று ஓடிவிடுகிறார்கள் தாயா இருக்கிற உங்களிட நான் வாங்கி பார்க்கலாம் என்று பார்த்தனே மகனே கர்ணா கேளடா மகனே என்னிடத்திலே உனக்கு என்னடா வேண்டும் மகனே இரண்டும் பெற்ற பின்னன்னை கட்டதாய் கற்றதாயினை கரங்குவித்தே தருமரம் எனக்கு இரண்டு உள உலகில் சராசரங்களிக்கலாம் தாயிறு ஆறு வரும் சமரில் பார்த்தனால் அடியேன் இருந்த போதி அவனிபர் மறுவரும் முளைப்பால் எனக்கு அளித்து வந்தன் மகனும் வாய்மையும் உறப்பிரியா அம்மா இந்த செய்தியை நான் தான் பாண்டவருகி தாய் என்ற செய்தியை என் அருமை சகோதரிகளுக்கு நீங்கள் சண்டை முடிவுத் தருகின்ற வரையிலே சொல்லக்கூடாது சொல்வீர்களானால் நான் கல் மனமுடையவன் தம்பிமார் என்று தெரிந்தும் போர் செய்ய துணிந்தேன் என் அருமை சகோதரர்கள் பாண்டவர்கள் தயால குணமுடையவர்கள் நான் அண்ணா என்று தெரிந்தால் போர் செய்ய மாட்டார்கள் துரியோனத்திலே உள்ள ராஜ்யத்தை பிடுங்கி எனக்குத் தருவார்கள் நான் எனக்கு நன்மை செய்த துரியனுக்குத் தருவேன் அது பாண்டவர்களை பிடிக்காது இப்படி கதை இருக்கும் அதனால் போரிலே வெற்றி தோல்வி தெரிகின்ற வரையிலே நான் தான் உங்களுக்கு முந்தி பிறந்த பிள்ளை என்ற ரகசியம் பாண்டவர்களை தெரியக்கூடாது மகனே கண்டிப்பாக நான் பாண்டவருக்கு சொல்ல மாட்டேன் மகனே இன்னொரு வரம் என்னும் மகனே அம்மா நான் கடைசி காலத்திலே ஒரு வேலை போரிலே பார்த்தனால விழுந்த போதி அர்ஜுனன் பானம் பற்றி நான் வாழ்வேனானால் மகனே கர்ணா அப்படி சொல்லாதரா என் செல்வமே நீ வாழப் பிறந்தவன் கர்ணா சாகப் பிறந்தவன் இல்லை எப்படி சொல்லாதரா மகனே அம்மா நான் வாழ பிறந்தவனாக இருந்திருந்தால் நீங்களே என்னை பேழையில் வைத்து ஆற்றிலே வீசிய இருந்திருக்க மாட்டீர்கள் தாயே நான் சாக பிறந்தவன் அம்மா நான் வாழ பிறந்தவனாக இருந்திருந்தால் என் சகோதரர்கள் யாரை விரோதியாக பகைவனாக எண்ணுகிறார்களோ அந்த துரியோரணத்திலே போய் நான் சேர்ந்திருக்கும்படியான வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டிருக்காது தாயே நான் சாக பிறந்தவள் அம்மா நான் வாழ பிறந்தவனாக இருந்திருந்தால் குருநாதராய் விளங்கும்படியான பரசுராமர் ஒரு நாள் வேண்டும் என்று என் மடிமேல் படுத்து கொண்டு சைன்யத்து கொண்டிருக்கிற பொழுது எங்கோ இருந்து தொலைவா இருந்து ஒரு ராட்சிஷ வண்டானது வந்து என் துடையை துளைத்தது உதிரம் குபு என்று கொப்பளித்து வருகிறது குருநாதர் உறக்கெங்கலையுமே என்று நான் வேதனை தாங்கிக் கொண்டு அசையாமல் அமர்ந்திருந்த பொழுது உறக்கங் களிந்து எழுந்த குருநாதர் அடை பிராமணனாய் இருந்திருந்தால் இவ்வளவு உதிரத்தை பார்த்தவுடன் நெடுங்கி இருப்பானே கல் போலே அமர்ந்திருக்கிறாயே கம்பீரமாக அமர்ந்திருக்கிறாயே பிராமணனானி கத்திரியனானி உண்மை பேசி என் மேல ஆணை கர்ணா என்று அவர் உண்மை கேட்கிற பொழுது ஐயா நான் உண்மையிலேயே கத்திரியன் என்று உண்மை சொன்னதினாலே தண்டனை கிடைத்தது நான் சத்திரியர்களுக்கு வில்வித்தை கற்றுத் தர மாட்டேன் என்ற என்னுடைய விரதத்தை பாழ்படுத்தி விட்டாயே கருணா கடைசி காலத்திலே போர்களத்திலே உயிர் போகும் தருவாயிலே உனக்கு நான் சொல்லி தந்தேன் பிரம்மாத்திர பயன்படாமல் போகட்டும் என்ற சாபத்தை தந்திருக்க மாட்டார் தாயி நான் சாக அம்மா நான் வாழ பிறந்தவனாக இருந்திருந்தால் துரியோதன் அடுத்தே என்ற மகிழ்ச்சியிலே அவனை தூக்கி ஒரு தேர்மியல் அமர்த்தி கொண்டு வேக வேகமாக தேர் ஓட்டி நகரசபையிலே வீதியிலே செல்லுகிற பொழுது பசுவினுடைய கன்றானது தேர் சக்கரத்திலே மாட்டிக்கொண்டு அந்த பசுவை கன்றை வளர்த்த பிராமணனான் அவன் ஓடி வந்து அடே கர்ணா உனக்கு நாடு கிடைத்த மகிழ்ச்சியினாலே நான் உயிருக்குயிராய் வளர்த்த கன்று குட்டி கொன்று விட்டாயி கொடியவனே போர்களத்திலே ஆபத்து காலத்திலே உனக்கு தேர்வோடாமல் போகட்டும் என்றே பயங்கர சாபத்தை தந்திருக்க மாட்டான் தாயே நான் சாக பிறந்தவன் அம்மா நான் வாழ பிறந்தவனாக இருந்திருந்தால் தேவேந்திரனே வந்தி கவச்ச குண்டலங்களை எல்லாம் யாசகமாக பிராமண வடிவத்திலே பெற்றிருக்க மாட்டான் அந்த கவசமானது என் மார்பை அலங்கரிக்கின்ற வரையிலே என் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை பிறக்கிற காலத்திலே என் உடன்போடு உயிராக ஒட்டி பிறந்ததல்லவா அப்பேற்பட்ட அந்த தெய்வீக கவசமே என்னை விட்டு விலகினது அம்மனான் சாக பிறந்தவன் வாழ பறந்தவனாக இருந்திருந்தால் தாயே நீங்களே வந்து இரண்டு வரங்களை கொடு மகனே ஒரு கணக்கி மேல் மரிகனை அர்ஜுனன் மேல் பாம்பு கணையை போடாதரா மற்ற நான்கு பேரை தருமனை நகுலனை சகாதேவனை அழிக்காதரா மகனே என்று இரண்டு வரங்களை பெற்றிருக்க மாட்டீர்கள் அம்மா நெருப்பு என்றால் வாய் சுற்று நான் சாகவில்லையானால் யானால் அர்ஜுனன் சாகணும் எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு நஷ்டம்தான் தாயி ஒருவேளை நான் வாழ்வேனானால் காலமெல்லாம் இவன் அனாதியாகவே பிறந்தானே வளர்ந்தானே இப்பொழுது எப்படி மகன் என்று ஓடி பல பேர் எதிரில் அழிவேன் என்று நாலு சுவற்றுக்குள்ளே அழுது அழுது சோகத்தை தீர்த்து விடாதீர்கள் ஓடி வந்து என் உடம்பை தூக்கி மடி மேல் வைத்து மகனே கர்ணா என்று நீங்கள் தலைமேல் அடித்து கொண்டு அழ வேண்டும் தாயி அப்பொழுதாவது என்னை தேரோட்டி மகன் இழிகுலத்தான் என்று பழித்தி பேசிறைந்த உலகமெல்லாம் சந்திரகுல தோன்றலாயுவன் குந்தி தேவி மனைவியற்றில் முந்தி பிறந்தவனாயுவன் பாண்டவர்க்கே அண்ணனாயிவன் இந்த கர்ணன் யார் என்ற இரகசியத்தை உலகம் தெரிந்து கொள்ளட்டும் தாயே செய்கிறீர்களா தாயே செய்கிறேன் மகனே செய்கிறேன் சென்றுவார் எங்கள் தாயே என்று கர்ணன் விடை கொடுக்கிறார் வருகிறேன் மகனே கர்ணா என்னை ஒரு முறை அம்மா என்று அழையடாதா மகனே அம்மா மகனே கர்ணா அம்மா மகனே கர்ணா வருகிறேன் என்று இந்த தாயும் சேயும் பிரிய மனமில்லாமல் பிரிந்தார்கள் கண்ணபிராணத்திலே குந்தி தேவி வந்து தகவல் சொன்னார்கள் தூது இப்பதான் முடிந்ததான் தூது வந்தா அனுப்புன்னு அரசன் சொன்ன செய்திய அனுப்பப்பட்ட அரச்கிட்ட சொல்லிட்டு போறதுதான் தூதுனுடைய வேலை ஆனா ஆண்டவன் பகவானை காப்பாற்றுவதற்காக அடியார்களுக்காக இறைவன் எதையும் செய்வான் இந்த விஷயத்தை காட்டுடனே மனமழிந்து பகவான் புறப்பட்டு போய் பாண்டவருக்கு இந்த செய்தியை சொல்றார் நடைபெற்ற எல்லா செய்திகளையும் சொன்னார் ஒன்றை சொல்ல இல்லையாம் பகவான் எது குந்தி தேவி கர்ணன் சந்திப்பு அதை சொன்ன கர்ணன் யார் என்ற ரகசியம் பாண்டவருக்கு தெரிந்துவிடும் அதனாலே இறைவன் மறைத்தார் தர்மர் கேட்டாரி ஐந்து வீடுமா கொடுக்க மறுத்தான் துரியோதனன் ஆம் ஐந்து வீடும் கொடுக்க மறுத்தான் கோபமே வராத கோபம் வந்துற்றது தம்பி சகாதேவா எழுதடா நிருபத்தை ஐம்பத்தாறு தேசத்து ராஜாக்களுக்கும் என்று கோபித்தார் தருமர்